இந்த குளம் நம்ம வந்து குளமாவா இருக்கடா நம்ம அம்மையப்பரா நாம வணங்குறையை பார்த்தவொன்னே நம்ம அம்மா ஞாபகத்துக்கு வருது கோழி கண்ணி கூரன் காண்க செங்க மலப்பை போதால் செந்தாமரை பாரதி இந்த பிறவெல்லாம் பூத்து கிடக்குது அதை பார்த்தா பெருமாள் நிறம் தெரிகிறது ஆதலால் இங்கே செங்கம பைங்குகளையும் செங்கமங்களும் அந்த பொய்கையில் பூத்திருப்பதனால குளங்கள் வடிக்கின்றன தேனாய வடிக்கின்றன என்றார் சரி அப்ப கண்ணீர் வடிக்கின்றன அடுத்தது அண்டர் பெருமான் திருப்பாட்டின் அமுதம்பெருக செவி மடுக்கும் தொண்டர்வதன பங்கயமும் துளித்த கண்ணீர் அரும்புமால் அருமை இந்த மாதிரி குளங்கள்ல அந்த தேனாய் கண்ணீர் அரும்பும் அதை பிரிச்சாதான் கல் நீர் இல்லைன்னா கண்ணீர் அரும்பும் அப்ப குளங்களும் கண்ணீர் அரும்பும் குளங்கள் மட்டுமா அரும்பும் இல்லை ஆங்காங்க திருக்கோவிலுக்கு செல்லுகின்ற அல்லது வீட்டிலிருந்து சேவடிபாடு ஆற்றுகின்ற அந்த அன்பர்கள் உள்ளமும் அன்பர்கள் கண்களிலும் கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும் அன்பர்கள் கண்ணீர் கண்கள்ல வந்திருக்கும் ஏன் ஊகை கண்ணீர் இது ஓகை கண்ணீர் நிறைவு பண்ணும் போது பக்கத்து வீட்டில் சிவ பூஜை பண்ணி கேட்கும் அவர் தன்னை மறந்து பஞ்சபுராணம் பாடிட்டு இருப்பார் அதுல திருவாதம் ஆடு கிந்திலை கூத்து உடையான் கடற்கு அந்திலை என்பர் இப்பாடு கிந்திலை பதைப்பதும் செய்களை இந்த ஒளி அவரு கேட்ட உடனே அவர் எல்லாம் சிவபூஜையை நிறைவுப்படுத்துற நேரத்துல இந்த ஒலி கேட்க ஆடுகிண்டை கூத்து உடையான்களற்கு அன்பிலை அது மணிவா சொல்றாரு அவர் அப்படி இல்லாம இல்ல நாம தான் அப்படி இருக்கிறேன் எந்த ராஜா ஒரு நாளைக்கு ஆண்டவன் நினைச்ச இல்லீங்க வேணா உடையான் கடற்கு அன்பு இல்லைங்க இப்படியே சொல்லிட்டு வந்தார் பதைப்பதும் செய்கிலை இப்படி எல்லாம் செய்யலேன்னு என்னைக்கா ஒரு நாளைக்கு ஒரு மனசையாவது கவலைப்படுற அதுவும் இல்லை செய்வது ஒன்று அறியானே உன்னை கட்டிட்டு மாராடிக்கிறத விட்டுலாம் போடான் இப்படி எல்லாம் எனவே கண்ணீர் பொழிகின்ற இடம் எங்கே இரண்டு ஒன்று பங்கயங்கள் இன்னொன்று அன்பருடைய முகமாகிய பங்கயம் அருமை ஆன பெருமை வளஞ்சு இறந்த அந்த அது தன்னில் அதில் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் பாத்தீங்களா இப்ப பெரிய திருத்தொண்டு பிராணத்தில் காணும் இயற்கை நலங்கள் என்று எழுதுனா முருகநாயனார்ல மட்டுமே இந்த மூன்று நாள் பாட்டு இருக்கு இதுல நகர சிறப்பு இருக்குது நாட்டு சிறப்பு இருக்குது ஆங்காங்க அறுபத்தி நாயன்மார் வருகிறார்கள் அந்த நாட்டு சிறப்பு போது சேரநாட்டவர்டு சேரநாட்டு சிறப்பு இங்கே பாண்டி நாட்டில பாண்டி நாட்டு சிறப்பு இது மாதிரி சோழ நாட்டில் சோழ நாட்டு சிறப்பு இப்படி தமிழகம் முழுதும் இருக்கின்ற இயற்கை வளத்தை பெரிய புராணத்தால் அறியலாம் இப்படிப்பட்ட அருமையான ஆன பெருமை வளஞ்சிறந்த அந்தன் போலூர் அதுதன்னில் இப்படிப்பட்ட எங்க பூங்கோலூர்ல மானமறையோர் குலமரபில் வந்தார் அந்த மரபில் தோன்றிய ஒருவர் முந்தை மாதல்வர் ஞான வரம்பின் தலை நின்றார் ஞானத்தினுடைய அந்த உச்சி எல்லையை பிடித்தவரா நாகம் புனைவார் சேவடிக்கு ஊனம் இன்றி நிறையன்பால் உருகு மனத்தார் முருகனார் நல்ல பெருமானுக்கு பணி செய்வதில் நாட்டமுடையவர் அந்த நாட்டத்துல முன்னியும் இந்த அடிவர்கள் பூரா என்ன செய்யிருக்காங்கன்னா தமக்கு ஏதேனும் தம்மால் என்ற ஒரு பணியை எடுத்துக்கொள்வாங்க தேர்ந்தெடுத்துக்காங்க அப்படி தேர்ந்தெடுத்த பணி மட்டும் உயிர் போனாலும் உணவு கொடுக்க முடியுமா எல்லாரும் ஓடு கொடுக்க முடியுமா எல்லாரும் வந்து கந்தை கொடுக்க முடியுமா ஒரு அமர்நீதியார் ஒரு திருநீலகண்டர் அப்படித்தான் செய்ய முடியுது அதனால இவர் என்ன பண்ணிவிட்டார் இவர் தனக்குன்னு ஒன்னு தேர்ந்தெடுத்து கொண்டாராம் என்னது அடைமேலாளு அலர் சங்கமல வயற்கயல்கள் மடை மடைமேல்வோளும் திருப்போலூர் மன்னி வாழும் தன்மையராய் விடை மேல் வருவார்க்கு ஆளான மெய்மைத்தவத்தால் அவரு கத்தைச் சடை மேலணிய திருப்பள்ளி தாமும் பறித்து சாத்துவார் ஒவ்வொரு நாளும் நந்தவனம் சென்று மலர் பறித்து பெருமானுக்கு மாலை கட்டி அணிவிப்பார் அதான் புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு திருமூலர் எப்பா புண்ணியம் வேணும்னு சொன்னா சந்தனம் உண்டு வந்து பால் உண்டு பன்னீர் உண்டு இல்லப்பா பூ உண்டு நீர் உண்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து பெருமானு கொடுத்து பக்கத்தில் இருக்கிற பூ எடுத்து போட்டு போய் அது புண்ணியமா ஆமான்ட்ட அந்த புண்ணியத்தை மேற்கொண்டாராம் நம்முடைய முருகனாயனார் அப்ப மலர் படித்து சாத்தர் புலரும் பொழுதின் முன்னெடுந்து புனித நீரில் மூழ்கி போய் அருமை எார் எப்படி மலர் பறிக்கணும்னு அந்த மலர் பறிப்பதை மீண்டும் வழிமொழிவாராக கூறுகிறார் மலர் பறிச்சுட்டு மாலை கட்டிட்டு அப்புறம் குளிச்சுக்கலாம் என்று சொல்லிவிட்டு நிறைய வத்தல பாக்க போட்டு புகையிலையும் போட்டு அப்படி வச்சு ஒரு மேடு தட்டி போற போய் பறிக்கிறதும் புலரும் பொழுதின் அந்த அப்படியே கூவின பொங்குயில் கூவின கோடி அந்த நேரம் அந்தபடிய காலம் புலரும் பொடிதின் முன் எடுந்து புனித நீரில் மூழ்கி நீராடினும் போய் என்று சொன்னார் புனித நீரில் மூழ்கி என்று ஒரு மொழியா சொன்னாலும் கூட மற்றதன் இன மொழியை வைத்துக் கொள்ளணும் புனித நீரில் மூழ்கி புண்ணிய நீரிலும் மூழ்கணும் மூழ்கி உடைவெடுத்து ஓரளவாவது பெருமானுடைய தியானம் பண்ணி அவர் பிறப்பணும் அதெல்லாம் சொல்லாரையும் அவற்றை எல்லாம் ஒரு முடி எழுதினும் இளங்குல குறித்து ஒன்று சொன்னால் அதுக்கு இனமானதெல்லாம் வச்சுக்கணும் அவற்றை எல்லாம் செய்துவிட்டுத்தான் போகணுமா புனித நீரில் மூழ்கி போய் மலரும் செவ்வித்தம் பெருமான் முடிமேல் வான் நீராறுமதி உளவு மருங்கு முருகு யிர்க்க பதத்தில் நகைக்கும் பதை நாமெல்லாம் நகைத்தல்னா சிரித்தல் மலர்கள் நகைத்தல்னா மலருதல் அந்த பறிச்சிடுவோம் எனவே இப்படியாக அந்த இதுல போய் அந்தபடிய காலத்துல சென்று கூடை எடுத்துக்கொண்டு அந்த நகைக்கும் பதம் மலர்கின்ற வேலையில் போய் எடுத்து பறிப்பாரம் அப்படி பறிக்கின்ற பொழுது இன்னும் மற்ற இலக்கணம் எல்லாம் அந்த எழுபத்தர் சொன்னதுனால இங்க சொல்லல சிவகாமி ஆண்டார் வரலாற்றில் இந்த பறிக்கும் போது அது எப்படி பறிக்கணும் எப்படி அந்த எடுத்துட்டு வரணுங்கிறத சொன்னார்னால இங்க தொட்டு மட்டும் காட்டினார் அவ்வளவுதான் சொல்லாத என்ன மலர்கள் எத்தனை வகப்படும் பெருமானுக்கு பறிக்கின்ற மலர்கள் எத்தனை வகைப்படும் அது அங்க சொல்லல சொன்ன கூடியது பொருளாகுமே அதனால் நீங்க சொல்ற கோட்டு மலரும் மரத்திலிருந்து சில மலர் பறிக்கலாம் மரமா வந்த பிறகு இருக்கிறது சில மலர் தான் நில மலரும் தரையிலேயே படர்ந்து இருக்கும் அது நில மலர் தரையிலேயே இருக்கிற மலர்கள் குளிர் நீர் மலரும் தண்ணி இருக்கிற மலர் ஆம்பல் தாமரை இதெல்லாம் கொழுங்கொடியின் தோட்டு மலரும் கொடியிலிருந்து வர்றது கொடியிலிருந்து வர்றது அது எது இந்த மல்லிகை கிளியெல்லாம் கொடியிலிருந்து மலர் அப்போ மலர்கள் எப்படின்னு கேட்டா இன்னைக்கு மேல ஒரு மலர் எங்கேயாவது இருக்கோம் வேலை செய்கிறது மலர்கள் நான்கு அப்பா நான்கு மலர் எடுக்கலாம் நான்கு இடங்கள் ஒன்னு மரத்தில் இருந்து இன்னொன்று நிலத்தில் இருந்து நிலத்தோடு படந்திருக்கிறது நிலத்தில் இருந்து இன்னொன்று தண்ணீரில் இருந்து இன்னொன்று கொடியில் இருந்து இந்த நான்கு வேறாக இந்த இடத்துல மலர் வருமா வருங்க பெருமானுக்கு ஆகாது ஐயா இதுல இருந்து வந்திருக்கு காகித பூண்ண அங்கிருந்து இந்த நான்கு வயசிலிருந்து மலர் இல்லை அங்கனும் இருக்குமாயின் அது பெருமானுக்கு உகந்தது அல்ல போடா இது எனவே கோட்டு மலரும் நிலமலரும் மலரும் கொழுங்கொடியின் தோட்டு மலரும் மாமலரும் சுருதி மலரும் திருவாயில் காட்டு முழுவல் நிலவலர கனகவரையில் பன்னகனான் பூட்டும் ஒருவர் திருமுடிமேல் புனையலாகும் மலர் தெரிந்து அதனால அந்த மலரை எடுத்து வந்து இவர் வாயில வேற மலர்ந்து கொண்டே இருக்கான் என்ன மலருது பதிகச் செஞ்சோல் அவர் வாயில மலர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த வாயிலையும் வளர்ந்திருக்கிறது திருமுறைகள் கையிலும் வளர்ந்திருக்கிறது மற்ற மற்ற பூக்கள் இவற்றை வைத்துக் கொண்டு மகிழ்ச்சியோடு பெருமானுக்கு எடுத்து செல்வாராம் அந்த மலர் தெரிந்து கொண்டு வந்து தனி இடத்தில் இருந்து கோக்கும் கோவைகளும் இண்டை சுருக்கும் தாமமுடன் இணைக்கும் வாசமாலைகளும் தண்டில் கட்டும் கனிகளும் தாளில் பிணைக்கும் பிணைல்களும் ஏப்ப கற்றதுல பாருங்க எவ்வளவு சில மலர் இந்த காலம் இந்த காம்பையும் அந்த காம்பையும் கட்டுற மாதிரி இருக்கும் சில மலர்கள் தலையும் தலையும் வச்சு கட்டுற மாதிரி இருக்கும் சில மலர்கள் அந்த மலர்களை எடுத்து தனியாக கட்ட முடியாது கயிறை கோத்துக்கொண்டு அப்படி சுத்தி கட்ட முடியாது தண்டு மாலை இப்படி இப்படியாக எத்தனை வகை மாலைகள் உண்டோ அத்தனை வகை மாலைகளையும் இந்த முருகநாயனார் கட்டுவாராம் இவற்றை கட்டி சமைத்து நுடங்கு நூல்மார்ப்பு ஆங்க பணிகளானவற்றுக்கு அமைந்த காலங்களின் அமைத்து சிவ சிவ அதுக்கு மேல ஒரு குறிப்பு மலருக்கு வந்து மலர் விதினு நில எழுதியிருக்காங்க காலையில எந்த மலர்களே பெருமானுக்கு சாத்தணும் நண்பகல்ல எந்த மலர்களை சாத்தணும் மாலையிலே எந்த மலர்களை சாத்தணும் இரவில எந்த மலர்களை சாத்தணும் அப்படி என்ன என்ன பண்ணு நாலு முறையும் இதுக்கு போகணும் பூஞ்சோளைக்கு போகணும் ஏ காலையில மலர்கின்ற மலர்கள் அப்ப போகணும் வேற கால பத்து பத்தரைக்கும் மேல உச்ச காலத்துக்கு வரணும்னா பத்து மணிக்குள்ள அப்படி இருக்கு மீண்டும் நாலு மேல போறது ஒன்னு இன்னும் சிலது ஏழு ஏழரைக்கு மேல இருக்கும் இப்ப நல்ல மலர்களை கூட தொடர்ந்து செய்யறவங்க கூட ஏ தம்பி இந்த சாயந்தரம் ஏழுல இருந்து எட்டுக்குள்ள மலர மலர் எவை மாலையில நாலிருந்து அஞ்சுக்குள்ள மலர மலையவை காலையில பத்துல இருந்து பதினொன்னுக்குள்ள மலர்கவை விடியற்காலம் சரியா அஞ்சுல இருந்து ஆறுக்குள்ள மலகிறவை என்று சொன்னா மலர் ஏதாவது முதல்ல எப்ப மலரம்னு தெரியணும் என்னென்ன மலர்ன்னு தெரியணும் அந்த நேரத்தில் அந்த மலர்களை சேர்த்து சாத்துவாராம் ஏன் எப்படி நீங்க காலையில மலர் அளந்த மலர் சாயந்தரம் சேர்த்தா கூம்பி இருக்கும் ஆனா பெருமானுக்கு என்னன்னா அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது மலர்ந்த மலராகும் அதற்காகத்தான் இந்த மலர் வீதியில காலையில் நண்பகல் அணிவனையவை மாலை அணிவனையவை இரவில் அணிவனையவை என்று பாகுபாடு செய்தான் இப்படி எல்லாம் அந்த விதிகளெல்லாம் அறிந்து செய்வாராம் ஆங்க பணிகளானவற்றுக்கு அமைந்த காலங்களில் அமைந்த காலம்னா என்னென்ன மலர்கள் எந்தெந்த காலத்தில் அணிய வேண்டுமோ அந்த மலர்களை அந்த காலத்தில் அப்படி தாங்கி கொடு சென்று தாங்கி கொடு சென்று என்னென்ன மலர்கள் தூக்கி கொண்டு சென்று தாங்கி கொண்டு சென்று வேற்றுமே தெரியுதா வேற்றுமை தெரியுதா தூக்கிக் கொண்டு நம்ம டிவன் கரிய போறோம் வா முழங்கால கீழே இருக்குது தாங்கி கொண்டு இங்க விட்டு இறங்கப்படாது இந்த இடுப்பு கீழே வரக்கூடாது அந்த மலகு அதெல்லாம் தாங்கிக் கொண்டு தூக்கி கொண்டு என்றால் என்ன என்றால் அது இடுப்பு கேளையும் தூக்கிட்டு வரலாம் அதனால் தான் தாங்கிக் கொண்டு சில சொற்கள் அடார அடார இதெல்லாம் யாரு இப்ப தாங்குதல் தூக்குதல் ரெண்டு நமக்கு கிராமத்தில் பழகிட்டு இருக்கிறோம் ஆனாலும் தாங்குதலுக்கும் தூக்குதலுக்கும் வேற்றுமை இருக்கிறது எனவே அப்படி தாங்கி கொண்டு தாங்கிக் கொடு சென்று அன்பின் சாத்தி பாய்ந்த அச்சனைகள் பாங்கில் புரிந்து பறித்துள்ளார் கொஞ்சம் நேரமா இருந்தது பிறருக்கு யாரும் இடையூர் இல்லாம இருந்தது பல மலர்கள் எடுத்து வழிபாடும் காசியலை செய்யறோம் அது காசியலை செய்வதற்கு அப்படி நல்லா அருமையா உரிமையும் தகுதியும் நமக்கு உண்டு அருமையா கங்கை நீராடி அங்கே கையில மலர்கள் எடுத்துக் கொண்டு போனால் அருமையாக விஸ்வநாத பெருமானுடைய திருமடியில ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போட்டி சிவன் சேவடி போட்டி என்று பண்ணலாம் ஆனால் கூட்டம் கம்மியா இருந்தா போய் இறங்கறதுக்குள்ளே என்ன பண்ணுவீங்க அதனால கொஞ்சம் கம்மியா இருந்தது என்ன பண்ணலான்னு கேட்டா இங்க எல்லாம் திரும்பியனியை தீண்ட முடியாததுனால அங்க திருமையை தீண்டுகிற இடத்துனால மனசுல அப்படி தீண்டும் போது நமக்கு ஒரு தனியே எண்ணம் வரும் ஆர்வம் வரும் பெருமானே இதை தீண்டி எங்க முடியாது இன்னைக்குதான் தீண்ட முடியுது என்று சொல்லி ஒத்திக்கும் அங்க எடுத்து மலர் வைப்போம் என்றால் இருந்தால் தான் வழிபாடு செய்வாராம் இல்லையான மலர்களை பறித்து விட்டுவாங்க பாங்கில் புரிந்து பறிந்துள்ளார் பரமர் பதிகப்பற்றான ஓங்கிச் சிறந்த அஞ்செடுத்தும் ஓவானாவின் உணர்வினார் இந்த பூக்கூடையை எடுத்துக்கோது எடுத்துக்கொண்ட மீண்டும் மலர்பறித்து வந்து கட்டி பெருமானுக்கு அணிந்து மகிழ்ந்து மீண்டும் தன்னுடைய இல்லத்துக்கு திரும்புற வரையிலும் இடையிடையே திருமுறைகள் ஓதினாலும் விடாமல் ஓதி வருவது திருவைந்த நம்முடைய அமைப்பில் ரொம்ப அருமையா சொல்லிட்டாங்க அது ஞான சம்பந்தர் தூக்கி வச்சுட்டது ஐயா திருவைந்தெழுத்து போதுமார் வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாம நி வாழ்வேன் அலசல நான்கு வேதத்தையும் அந்த நான்கு வேதத்திலேயே அலசி அதனுடைய முடிந்த பொருள் எது என்றால் நம்முடைய திருவைந்தெழுத்து தான் வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாம நுழற்சி எனவே அந்த திருவைந்தெழுத்தை இடையராது தான் நம்முடைய திருவாயில் சொல்லிக்கொண்டே செல்வரான் தள் தள்ளும் உரமை ஒடிந்திட்டு தகுதி ஒழுகு மறையவர்தம் தெல்லு மறைகள் முதலான ஞானம் செம்பொன் வல்லத்தில் அள்ளி அகிலம் ஈந்தளித்த அம்மை முளைப்பாலுடன் பிள்ளையாருக்கு நண்பருமாம் பெருமை உடையராயினார் முருகநாயனார் எந்த நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு ஞானசம்பந்த பெருமானுடன் நட்புரிமை பெறவும் அவருக்கு அந்த புண்ணியம் இருந்ததுங்க அப்ப ஞானசம்பந்த நட்புரிமை புரிதல் என்றால் ஏழாம் நூற்றாண்டு அப்ப முருகநாயனார் இது சோழ நாட்டுக்குள்ள இங்கே சோழ நாட்டுக்குள்ள பாண்டி நாட்டில் நின்ற சேர்நெடுமாறனார் ஏழாம் நூற்றாண்டு பல அடிபர்கள் இருந்த காலம் இருந்த காலம் என்ன பண்றது அந்த நூற்றாண்டு இல்லாமல் இருதான் நூற்றாண்டு வந்துட்டமே தவம் இருந்ததுன்னா அந்த காலத்துல வந்திருக்கலாம் திருவள்ளுவர் அங்கிருந்து வந்தார் என்னப்பா வருத்தப்படுற ஏழாம் நூற்றாண்டுல இருந்தா பெரியவங்களை தெரிவித்து இருக்கலாமே அப்படினர் தவமும் தவமுடைய அவம் முடிந்த முடிவு திருவள்ளுவர் தான் என்னமோ அந்த மாதிரி தவம் இருந்ததெல்லாம் அந்த முருகநாயனா இருக்கும் அல்லது சிறு தொண்டருக்கும் இருந்தது ஞானசம்பந்த காணவும் ஞானசம்பந்தரோடு இருந்து வாழவும் தவம் இல்லை இருபதாம் நூற்றாண்டில் பிற்பட்டு ஒடிந்தேன் பெந்த சும் இருந்த பற்றி நிறைய ஆயிரத்தி நானூறு பாடலுக்கு மேல அந்த வரலாற்றில் பாடினாலும் கூட இங்கு சொல்லுகின்ற பொழுது அவன் சேக்கிராருடைய திருவுள்ளத்தை ஈர்க்கிறது என்னது தள்ளும் முறைமை ஒழிந்திற்று தகுதி மழுகும் மறையவர்தான் தெல்லுமறைகள் முதலான ஞானம் மறைகள் முதலிலாக கொல்லப்பட்டு அதன் முடிவில் இருக்கிற ஞானப் பகுதி எதுவோ அந்த ஞானத்தையே பெற்றார் ஞான சம்பந்தர் அந்த ஞானத்தை பெற்றார் அது எந்த ஞானம் பின்னால விளக்கப்படும் அதுக்காக ஒரு பாட்டே வச்சிருக்கிறது சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அற மாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓம கலைஞானம் உணர்வரியம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் அதெல்லாம் பின்னால ஞான சம்பந்தர்ல படிப்போம் அவர் பெற்ற ஞானம் எத்தகையது ஆண்டு காண்கள் அல்லவா இங்க ஞானம் அதுவான போற போக்கில் கொஞ்சம் தெல்லு மறைகள் முதலான ஞானம் ஒரு பக்கம் இந்த உலகில் வழிபட்ட வேதங்கள் மற்ற இந்த மாதிரி தமிழ் திரைமுறைகள் இதுவும் தெரியும் அல்லவா பெருமானையே உணர்ந்து இன்புறுவதுதான் ஞானம் அந்த ஞானம் எனவே இந்த பாட்டும் பாட்டின் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் பெற்றவர் நம்முடைய ஞானசம்பந்தர் அதான் உணர்வரியம் பிறர் பிறரால் உணர முடியாது ஞானசம்பந்தர் மட்டுமே உணர்ந்த பெரிய ஞானம் அந்த ஞானத்தை எப்படி பெற்றார் எந்த பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம் பெறாது செம்பொன் வல்லத்தில் அருமையான பொன் கிண்ணம் அள்ளி ஏ அப்பா அந்த அம்மா இது தம்பிக்கு ஞானத்தை பால் கொடுன்னு சொன்ன உடனே அதுக்கு ரொம்ப ஆர்வம் அதனால கிள்ளி கொடுக்கல அள்ளி கொடுக்குதான் இந்த கிண்டுதல் அள்ளுதலுக்கு வேற்றுமே இருக்கு பாத்தீங்களா கிள்ளுதல்ல கிள்ள கொஞ்சம் அர்த்தம் அள்ளின்னா இந்த சொல் வரும்போது ஒரு ஞாபகத்துக்கு வருது தப்பா நினைக்க கூடாது இப்ப அந்த சன்னிதானவர்கள் இப்பொழுது இல்லை மதுரை ஆதீனத்துல இப்ப இருக்கிற ஆதீனத்துக்கு முந்தைய ஆதீனம் குலசேகரப்பட்டினம் பாண்டி நாடு இவரெல்லாம் அந்த பாண்டி நாடு தான் ரெண்டு பிப்ப இருக்கவங்களும் அவர்கள் வந்து மற்ற திருவாவூதுரை தருமபுரம் தினுடைய பொருளாதாரம் அங்கு இல்லை அங்கு இல்லை மதுரை மடத்துக்கு ஆனா இவ்வளவு அளவுக்கு இல்ல அதுக்கு முன்னாலும் சொல்லும் ஏதேனும் வந்து பொருள் கொடுத்தாருனா அந்த ஆதீனங்கள்லாம் அவா எல்லாம் அள்ளி கொடுப்பா நான் கிள்ளிதான் கொடுக்க வேண்டியிருக்கு இது சொல்லி அவர் பயன்படுத்துறது வேற யாருமே இல்லை அவர் தான் சொல்லுவார் அடிக்கடி எதேன்னு சொன்னோம் இல்ல சன்னிதானம் திருக்கிறதுல வாங்கறதுதான் எங்களுக்கு பெருமையை தவிர அது கொஞ்சம் அப்படி எல்லாம் பட்டப்படாதுங்கிறது அந்த பன்னாட்டு சொல்லு அவள் அள்ளி கொடுப்பா நான் கிள்ளி தான் கொடுப்பேன் அது மாதிரி அள்ளி கொடுப்பதற்கும் கிள்ளி கொடுப்பதற்கும் வேற்றுமை தெரியுது இல்ல எனவே அம்மா என்ன செய்தாரலாம் குளத்தங்கரில் அந்த குழந்தை எழுந்த உடனே அள்ளி கொடுத்தாரலாம் அள்ளி அகிலம் ஈந்தளித்த யாரு கொடுத்ததுன்னாரு அகிலம் ஈந்தளித்த இந்த உலகத்தை எல்லாம் இன்று காப்பாற்றுகின்ற அம்மை பால் உடன் உண்ட அப்ப வெறும் ஞானத்தை மட்டும் கொடுக்கல ஞானத்தோடு பாலையும் கறந்து கொடுத்தாங்க ஏன் சின்ன பிள்ளை அதனால பழைய காலத்திலேயே வந்து பெரும்பாலான மருந்துகள் தாய்ப்பாலில் குலைச்சு தான் கொடுக்கறது ஆனா அப்பெல்லாம் எம்பிபிஎஸ் இல்லாத காலம் இல்லாத காலம் இப்ப தாய்ப்பாலில் வந்து அந்த மாதிரி குலைச்சு கொடுக்கறதுங்கிற அந்த அமைப்பே போயிட்டு பக்கம் கூடுமான வரைக்கும் சின்ன குழந்தைகள் பெரும்பாலான மருந்து இனிப்புனால இது தாய்ப்பாலில் கொடுத்தால் அந்த இளமையான திரிப்பு மேல தாய்ப்பாலுக்கின்றே சில தனி மருத்துவ அமைப்பு உடலுக்கு உடலை கெடுக்காத மருத்துவம் அதனால அந்த தாய்ப்பாலில் குடைப்பு இப்படியாக இந்த ரெண்டையும் அங்க சொல்ல சொல்ல அந்த அம்மா குடார்ன்னால் மகிழறும் இன்னமுதம் குழைத்தருளி உன் அடிசில் என்ன சின்ன குழந்தை இல்லா ஆனால் முன்னடிசில ஊட்ட இதெல்லாம் பின்னே சொல்ல போற அதனால அந்த மாதிரி ஞானத்தோ இங்கே செம்பொன் வள்ளத்தில் ஞானம் செம்பொன் வல்லத்தில் அள்ளி அகிலம் என்று அளித்த அம்மை முளைப்பால் உடன் உண்ட பிள்ளையா ஏன் இப்ப ஞான சம்பந்தருக்குன்னு சொல்லிட்டே ஒரே ஒருத்த வரியில போடுமே கேட்டா ஞான சம்பந்தர் நினைக்கும் அவருடைய பெயர் என்ன ஞான சம்பந்தம் பெயரே அதுதானே அப்படி இருக்கும்போது அந்த ஞானம் எப்படி சம்பந்தமாச்சுன்னு சொல்லாம விரிவில் அங்க பின்னால காணலாம் சுருக்கமாக சொல்லாமட்டிருக்கிறது பெயரே தானே பெயரே அதுதானே ஞான சம்பந்தம் அதனால் இந்த ஒரு பாட்டில தொட்டு காட்டினார் அப்படிப்பட்ட பிள்ளையாருக்கு ஞான சம்பந்தருக்கு நண்பருமாம் பெருமை உடையாராயினார் அப்ப இவர் காலத்தில் ஞானசம்பந்தர் காலத்தில் முருகநாயனார் இருந்தார் பூம்பலூர்ல அந்த பூம்பலூர் போகும்போது நம்முடைய நாவுக்கரசர் போகும்போது அவர் இருந்தெல்லாம் வரவேற்றுக்கிறார் வரவேற்கிறார் நம்ம ஞானசம்பந்தர் வரலாறும் திருநாவுக்கரசர் வரலாற்றையும் ஒப்பிட்டு பார்க்கும் போதுதான் பல்வேறு அமைப்பில் எப்படி சேர்க்கல நிதானமாக அதாவது ஒரே நிகழ்ச்சி வரலாற்றை இரண்டு இடத்துல பாடும் போது கூறியது வராமல் பாடினார் என்பதையெல்லாம் பார்க்கணும் இந்த சிக்கல் வேற எந்த இலக்கியா சரி கிடையாது மறைக்கதவம் திறந்ததுல பொற்காசு பெற்று ரெண்டு பேர் வறுமை தீர்த்தது இவர் கிழக்கு மடம் அவர் மேற்கு மடம் எனவே இவர் வரலாறு வரும்போதும் திருவிழிமணல பொற்காசு அளித்தது சொல்லணும் அவர் வரும்போதும் பொற்காசு அளித்து சொல்லணும் இவர் வரலாறு மறைக்கதவம் திறந்ததை சொல்லணும் அவர் மறைக்கதை அழைத்தது சொல்லணும் இங்க சொற்கள் கூறியது கூறாமல் அதெல்லாம் நடராஜ பெருமான் தந்த அரும்புலமை ஆதலினாலே சொல்லியிருக்க என்ன பண்றது ஆகவே அந்த மாதிரி இங்கே அந்த பெருமை உடையாராயினார் அன்ன ஏனமுமாய் அறிவார் இருவர் அறியாமல் மண்ணும் போலூர் உறைவாரை இரண்டு பேர் தான் முனிப்பினாலே சென்றும் காண முடியாத பரம்பொருள் இது அண்ணாமலைதான் ஞாபகம் இப்படிப்பட்ட அந்த அண்ணாமலையானாக இருக்கின்ற பெருமான் புகழ் ஒரு உரைவாரை வர்த்தமான ஈச்சரத்து அப்படினா அந்த ஊர் திருப்பவரூர் திருக்கோவில் இருக்கிற இடத்துக்கு வர்த்தமானீச்சுன்னு பேர் வர்த்தமானீஸ்வரன் அந்த வர்த்தமானீஸ்வரத்துல திருக்கோவில் திருக்கோவில்ல நன்னர் மகிழ்ச்சி மனங்கொள்ள நாளும் பூசை வழுவாமே பண்ணும் பெருமை அஞ்செடுத்தும் பயின்றே பணிந்து பரவினார் திருவைந்தெடுத்தையே பரவி பரவி வந்தார் ஒரு சிறு எண்ணம் இந்த தமிழர் திருமணம் சொல்றேன் ஏரே மந்திரம் சொல்லலாமா சொல்லியனவே சொல்லி ஏத்துவப்பா நீ சொல்லி நமக்கெல்லாம் போரடிக்கும் ஆண்டவனுக்கு இன்னிக்கும் ஏன் அது ஒரு திருமுறை சொல்லிட்டு நல்ல அருமையா அடிச்சு ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நமக்கு ஒரு ஆளு ஆனடா இதுல எங்களுக்கு முத்து பேர் வந்தா வரட்டும் வரல வீடும் வேண்டா விரலில் விளங்குகிறோம் சத்தியம் வரும் அவளே இல்லை ஆதலால் அஞ்செழுத்தும் பயின்றே பணிந்து பரவினார் திருவைந்தெழுத்தையே பயின்று பரவினார் யாரே முருகநாயனர் அதனாலதான் கடைசி காலம் ஞானசம்பந்த பெருமான் நிறைவாக ஆன்மாக்களுக்கு சொன்ன அற உரை என்ன எல்லாம் தலையாத்தான் முடிஞ்ச கிழிஞ்ச எல்லாம் ஆச்சால்புரத்துல திருமணமும் ஆகி திருமணமான பெண்ணையும் கையில பிடித்துக்கிட்டு அப்படியே வருகிறார் பலம் வருகிறார் பலம் வருகின்ற பொழுதுதான் பெருமானே எனக்கு இன்னந்த வாழ் வேண்டுமா என்று சொல்லி அப்படி பாடப் போகிறார் போவதற்கு முன்பு அங்க எல்லாம் அத்தனை பேருந்தான் அத்தனை பேரையும் நோக்கி சொன்னது என்ன அந்த பதியம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்லிகிங்கிற பதியம்தான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்லிகி ஓதுவார்தை நன்னெறிக்கி வைப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமும் நமைச்சுவாயவி அந்த பதிகத்தை வாங்கி சொன்ன சேக்கலார் பெருமான் முடிவரை வழங்குகிறார் முடிவரை வழங்குகிறார் என்ன அருமையான அமைப்பு இது யாருக்கு சொன்னது என்ன ஊர் என்ன இப்ப ஆச்சார்புறம் இப்ப சொன்னது ஆச்சார்புறம் ஆச்சார்புறம் ஏழாம் நூற்றாண்டிலே மனைவியாருடைய திருக்கரத்தை பின்பற்றிக் கொண்டு சொன்ன இந்த பதியம் ஆச்சால் புறத்தை மட்டுமல்ல தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்திய பெருநாட்டுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்துக்கு மட்டுமல்ல வானமும் நீளனும் கேட்குலார் வாக்கு இந்த பதியத்தை எப்படி அருள் செய்தார் வானமும் நீளனும் கேட்க என்ன அது என் நாங்கள் சொல்லுகிற நெறியது தெரியுமா இதுதான் ஞானமெய் நெறிதான் யாருக்கும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த நாட்டவரா இருந்தாலும் பிற இருந்தாலும் இந்த மொழியா இருந்தாலும் பிற மொழியா இருந்தாலும் இந்த நூற்றாண்டா இருந்தாலும் எந்த நூற்றா இருந்தாலும் ஞானமெய் நமச்சிவாய சொலாம் திகம் தன்னை வானமும் நிலனும் கேட்க மண்ணு பேரருள் செய்தார் படிக்கப்படும் ஞானசமுந்திர வரலாற்றில் நிறைவா ஆச்சாளபுரத்தில் இந்த பதியத்துக்கு அப்புறம் கல்லூர் பெருமணம் வேண்டாம் பாடுகிறார் ஜோதியில கலந்துரார்